சிறப்பான பேரவையின் பெருமதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கும் சங்கைக்குரிய ஆலிம் பெருமக்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து நட்பயனடைவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கும் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே செல்லம் அவர்களுடைய நபி என்ற பெயரில் உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட விழா நடைபெறுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த ரபி அவ்வாலுடைய மாதத்தில் மட்டுமல்லாமல் காலம் முழுவதுமே ரசூல்லாய் சொல்லாஹ் அலையுவசல்லம் அவர்களை பற்றி நினைவு கூர்ந்து கொண்டாடக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமிய அடிப்படையில் எந்த மாநாடாக இருந்தாலும் சரி எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி அது ஜும்மாவுடைய பயானாக இருந்தாலும் சரி அல்லது வெளி பயானாக இருந்தாலும் சரி ரசூல்லாய் சல்லாஹ் அலேவா செல்லம் அவர்கள் சொல்லிய வார்த்தையை சொல்லாமல் எந்த பயானும் கிடையாது சல்லா அலைய வசல்லாம் அவர்கள் சொல்லாத எந்த விஷயமும் உலகத்திற்கு கிடையாது ஆகவே ரசூல் சல்லாஹூ அலே வசல்லம் அவர்களுடைய பேச்சு இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையின் நெறிமுறைகள் இல்லாமல் எந்த கூட்டம் நடைபெறாது நடைபெற முடியாது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் எனவே ரசூல்லாய் சல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு உயிரை போன்றவர்கள் ரூஹை போன்றவர்கள் ரசூல்லாய் சல்லாஹூ அலே வசல்லம் அவர்கள் சல்லா அலையுசல்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் நிலை பெற்றிருப்பதற்கு காரணம் என்னவென்றால் சூரியன் அதனுடைய ஒளியை தருவதற்கு சந்திரன் அதனுடைய ஒளியை உமிழ்வதற்கு மரங்கள் எல்லாம் பழங்களை தருவதற்கு இப்படி இந்த உலகத்தில் எத்தனை பொருள்கள் இருக்கின்றனவோ அத்தனை பொருள்களும் அவற்றிற்குரிய தன்மைகளை உலகத்திற்கு வழங்கி கொண்டிருப்பதற்கு காரணம் அல்லாஹுடைய ஜிகர் சொல்லலா அலிஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் துயாமத்தினால் வராது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் துயாமத்தினால் வருகின்றது என்று சொன்னால் என்ன பொருள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் இறந்துவிடும் மௌத்தாகிவிடும் எல்லா பொருள்களும் இறந்துவிடும் அல்லாஹாலே சொல்லி காட்டுகின்றான் மிக அழகாக துயாமத்தினால் வரக்கூடிய நேரத்தில் வானம் எல்லாம் தூள் தூளாக ஆகிவிடும் மலைகள் எல்லாம் பஞ்சாக பறக்கும் நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து கீழே விடும் கடல் தண்ணீர் எல்லாம் வற்றி அது நெருப்பாக பற்றி எறியும் சந்திரன் சூரியங்கள் எல்லாம் சுருட்டப்பட்டு நரகத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றெல்லாம் அல்லாஹு காட்டுகின்றனர் எனவே இந்த பொருள்கள் எல்லாம் இன்று நிலை பெற்றிருப்பதற்கு அல்லாஹுடைய சிக்ருதான் காரணம் நாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய காலமெல்லாம் இந்த பொருள்கள் அழிய மாட்டான் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லித்தந்தது யார் அல்ல அல்லாஹ் அலிவ் வல்லம் அவர்கள் நமக்கு யார் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லித்தந்தவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் கூட இந்த உலகத்தில் இல்லாத நேரத்திலே சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லி தந்தார்கள் ஆகவே ரசூல் சல்லு அலி வசல்லம் அவர்கள் ஜிகருக்கு ரூஹாக இருக்கின்றார்கள் ஜிகிருக்கு ரூஹாக இருக்கின்றார்கள் ஜிகிரு இந்த உலக பொருள்கள் நாயத்திற்கும் ரூகாக இருக்கின்றனர் அல்லாஹுதான் எல்லாவற்றிற்கும் பராமரிக்கின்றான் அல்லாஹுதான் பார்த்து காப்பு காப்பது அழிப்பது உண்டாக்குவது எல்லாம் அல்லாஹு தாலாவுடைய வேலை ஆனால் அல்லாஹால அலி வல்லம் அவர்களின் மூலமாக இந்த உலகத்தினுடைய நிர்மாணத்தை அமைத்து வைத்திருக்கின்றார் அவர்கள் மூலமாக ஆக ரசூ சல்லு அலிவசல்லாம் அவர்கள் இல்லையானால் இந்த உலகத்தில் எந்த பொருளும் இருக்க முடியாது நாமும் இருக்க முடியாது நானும் இருக்க முடியாது நீங்களும் இருக்க முடியாது இந்த மஜ்லிசும் இருக்க முடியாது இந்த மஸ்ஜிதும் இருக்க முடியாது இந்த சிங்கப்பூரும் இருக்க முடியாது எந்த நாடும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது சல்லாஹ் அலேவ் சொல்லம் அவர்கள் இல்லையானால் சொல்லித்தரவில்லை ஆனால் அல்லாஹல்ல சொல்லித்தரவில்லை நாம் அதை சொல்லிக் கொண்டு இருக்கவில்லை இந்த உலகம் இருக்கார் என்பதை நாம் காணுகின்றோம் அவர்களை கொண்டாடுவது அலிவல்லம் அவர்களை புகழ்வது அவர்களின் மீது நாம் பாடல்கள் பாடுவது மௌலு ஓதுவது மற்றும் பிரச்சனை அலுவலம் அவர்களை பற்றியுள்ள புகழ் முறைகளை கூறுவது நபி அவர்களின் மீது செலவாத்துச் சொல்வது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படி ரசூல் இருக்கின்றது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக ரசூல் அலிவசல்ல கண்ணியம் அவருடைய அஸ்மச் அவருடைய மகத்துவம் நம்முடைய மனதிலே ஊடுருவ வேண்டும் முதலாவதாக சல்லா அலிவசல்ல அவர்கள் எப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் என்ற அஸ்மச் அஸ்மத் என்று சொன்னால் அவர்களுடைய மகத்துவம் நம்முடைய மனதிலே குடிகொள்ள வேண்டும் சல்லா அலி வஸ் தலைவர் சொன்னார்கள் சல்லா அலி வல்லம் அவர்களை சாதாரண மனிதர் என்பதாக சொல்லுகின்றார்கள் என்பதால் சல்லா அலிஸ் மனிதரும் தான் மனிதர் தான் எந்த அடிப்படையிலே மனிதராக இருந்தார்கள் என்பதை நாம் காண்போம் ஷேக் அபுல் மவாஹிப் ரஹமத்துல்லாஹ் அலி என்பவர் சொல்லுகின்றார்கள் முகம்மது முகமது சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் மனிதர் ஆனால் மற்ற மனிதர்களை போன்றல்ல மற்ற மனிதரை போன்றல்ல உலகத்திலே நபி அவர்களை போன்று கிடையாது என்று பாடுகின்றார்கள் அல்லாஹால சொல்லுகின்றான் குரானிலேரும் மிசுருக்கும் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் இந்த மக்களுக்கு நான் உங்களை போன்ற மனிதன் தான் என்று சொல்லிடுங்கள் என்று அல்லா சொல்லுத்தை வைத்துக் கொண்டுதான் ஒரு சில மனிதர்கள் ஒரு சில கூட்டத்தினர் அந்த ஆயத்தினுடைய கருத்தை விளங்காதவர்கள் சரலாலே போன்ற மனிதர் தான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் அல்லாஹத்தாலா என்ன சொல்லுகின்றான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னமா அன நான் மனிதன் தான் என்று அல்லாஹத்தாலா சொல்ல சொல்லுகின்றான் நீங்கள் சொல்லிவிடுங்கள் நான் மனிதன் தான் என்று சொல்லிவிடுங்கள் பெயர் இந்த ஜததும் ரூகம் சேர்ந்ததற்கு பெயர் இன்சான் பஷர் என்று சொன்னால் இந்த வெளி தோற்றம் இருக்கின்றது பாருங்கள் இரண்டு கண்கள் காதுகள் கைகள் வெளி தோற்றத்தில் ஒரு மனிதன் தான் எனக்கு ரெண்டு கண்ணு தான் இருக்கும் அப்படி ஒரு நாக்கு இருக்கு அதே போல எனக்கு ஒரு நாக்கு அதே போல கை ரெண்டு இருக்கு அதே போல இருக்கு அதே ஆனால் அந்த நான் அதே போன்று பின்னாலும் சில மனிதர்கள் அப்போ சொல்லா அலி சொல்லம் சொல்றாங்க நான் முன்னால தான் ஒரு கவிதை வாசி காட்டுன்னு பாருங்க அவங்க சொல்றாங்க ரசூலி சல்லா அலி வசல்லம் எப்படி முன்னாள் நம்மை போன்று பார்க்கின்றார்களோ அதே போன்று பின்னாலும் பார்க்கக்கூடிய ஆற்றலை சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு அல்லாஹால கொடுத்திருந்ததின் காரணமாக அவர்களுக்கு இடது என்பதே கிடையாது எல்லாமே வலது தான் இப்ப நான் வலது கையா போயிடும் அவர்களுக்கு இடது என்பதே கிடையாது கைகள் கால்களிலே எல்லாமே ரெண்டுமே வலது கால்தான் ரெண்டுமே வலது கை தான் என்று உலக பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் அவங்களுடைய குறிப்பிடுகின்றார் நம்மை போன்று இரண்டு கண்கள் தான் ஆனால் அதே மாதிரி பின்னால் பார்க்கக்கூடிய கண் இருக்க நமக்கு அப்ப ரசூலி அலிசல்ல என்ன போல எப்படி சொல்ல முடியும் இந்த உலகத்தில் மனிதர்கள் யாரை போல எப்படி சொல்ல முடியும் அவர்கள் இந்த உலகத்திலே மனிதரை போன்ற ஒரு என்ற அமைப்பில் ஒரு பஷர் ஒரு வெளித்தோற்றமான மனிதர் என்னை போன்று உங்களை போன்று நாக்கா அது அசைந்தால் அரிசி அசையும் அது அசைந்தால் அல்லாஹால அசைவான் எதை சொல்லுகின்றார்களோ அது உடனே நடக்கும் மழை வேண்டுமா கேட்டால் உடனே நடக்கும் அந்த நாக்கு யாருக்கு இருக்கு உலகத்தில் அவரோடு ஆக்கி விடுவாயாக என்று சொன்னால் அப்படியே ஆகும் ஒரு சம்பவம் பாருங்கள் அலுவலம் அவர்கள் ஒரு நீண்ட சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார்கள் அதிலே கடைசியாக அந்த ஹதீசில கடைசியாக சொல்லுகின்றார்கள் இந்த கூட்டம் அல்லாத ஒரு எழுபது என்னுடைய உண்மத்திலே எழுபதினாயிரம் நபர்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள் அப்படி என்று குறிப்பிட்டார்கள் சொல்லி ஒரு சொன்னாங்க எழுந்து யார சூழல்லா அந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாக ஆவதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அல்லாஹும் இவரை அந்த கூட்டத்தில் சேர்ப்பாயாக என்று சொல்லலா அலிசுவா செஞ்சாங்க அவர் அந்த கூட்டத்தில் சேர்ந்து சேரக்கூடிய நிகழ்ச்சி அடுத்தவர் எந்திரிச்சாரு அவருடைய மனம் புண்படும் அதனால சல்லிஸ்வம் உப்காஷா உனக்கு முந்திக்கொண்டார் என்று சொல்லி அந்த வாசகத்தை நமக்கு நம்ம இப்படி பழகணும் உள்ளே உள்ளே வராத குளிர்ச்சியா இருக்கும் என்று சொல்லி அலிஸ் ஆர்டர் கேட்டாங்க அதே போன்று காது அல்ல முனாபித்தன்கள் குபார்கள் சொன்னதே அல்லாஹால சொல்லுகின்றான் யாராவது ரகசியம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா ரசூல்லாய் சல்லா அலி தெரிஞ்சு போயிடும் அல்லாஹாலா வகை அரைக்கிறோம் ரசூல்லாய் தெரிஞ்சு போயிடும் அப்ப குரான்ல அல்லாஹாலா அந்த ஆயத்தை சொல்லி காட்டுறான் அவர் காது அப்படின்னு சொல்லி அவர் உவா உதுன் அவர் காது அப்படின்னு சொல்றேன் காது அப்படின்னு சொன்னா நீ என்ன பேசுனா கொஞ்சம் ரகசியமா பேசு இன்னும் கொஞ்சம் மெதுவா பேசுப்போம் அவர் காதுல உழுந்துடும் அப்படின்னு சொல்றேன் உடனே அல்லாஹாலா அந்த வாசகத்தையும் அப்படியே சொல்லி அவங்க என்ன சொன்னாங்களோ ரகசியமா அதை அப்படியே சொல்லி குரான் அல்லாஹத்தாலா சொல்லி காட்டா ஹுவ உது ஐர் அது நல்ல காதுன்னு சொல்லுங்க அது நல்ல காது நன்மையை தரக்கூடிய காது அந்த காதல கெட்டதில் விளையாது கெட்டதை கேட்காது என்று சொல்லா அலையம் அவர்களுக்கு சொல்லி தருகின்றான் அல்லாஹத்தாலா இப்ப ரசூல் சல்லாஹி வசல்லம் அவர்கள் நம்மை போன்று காது உள்ளவர்களா நம்மை போன்று மனிதர் என்று சொன்னால் எப்படி ஆக முடியும் சல்லா அலிஸ்லாம் உடைய அழகை பற்றி சொல்லுகின்றார்கள் உலகத்தில் உள்ள எல்லா அழகிலும் ஒரே அமைப்பில் இருக்கும் எப்பொழுதுமே ஒரே அமைப்பில் இருக்கும் இப்பொழுது பார்க்கின்றோம் மறுநாள் பார்த்தால் மறுநாள் பார்த்தால் அதே அழகுடையவர்களாகவே அவர்கள் திகழ்வார்கள் ஆனால் ரசூல் அலே அழகு அப்படிப்பட்டதல்ல நபி அவர்களை இப்பொழுது பார்த்து விட்டு இன்னும் சற்று நேரம் கழித்து மறுபடியும் பார்த்தால் வேறொரு தோற்றம் தெரியும் வேறொரு அழகு தெரியும் தமிழ சொல்லுவாங்க அழகு அப்படின்னு சொன்னா எப்பவுமே நிலையாக இருக்கக்கூடிய ஒரு அழகுக்கு பெயர் அழகு இன்னொன்னு எழில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு தமிழ தமிழ் பட்ச உங்களுக்கு தெரியும் அந்த எழில் அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு விதமான அழகு தெரியும் அதே மாதிரி யூசுஃப் அலி இஸ்லாத்துடைய அழகை என்று வைத்துக் கொண்டால் சல்லல்லா அவருடைய அழகு எழிலாக திகழ்ந்து இப்ப ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் அவர்கள் உங்களை போன்று மனிதர் தான் என்று சொன்னால் சல்லா அலி நம்மை போன்று அழகு அவர்களை போன்று அழகு உலகத்தில் யாருக்கும் கிடையாது ஐஷா அவர்கள் சொல்லுகின்றார்கள் யூசுப் அலிசலாம் அவர்களை பார்த்து அந்த மிசிறு நாட்டு பெண்கள் எல்லாம் கைகளை அறுத்துக்கொண்டார்கள் என்னுடைய கணவர் முகமது சல்லா அலி வல்லாம் அவர்களே அவருடைய ஹத்தீக்கத்தை பார்த்திருந்தால் ஹத்தீக்கத்தை பார்த்தவர்கள் சில பேர் தான் ரசூல்லாய் சல்லா அலுவலர் ஹத்தீக்கத்தான அழகு உண்மையான அழகு அபுபக்கர் சித்தியத்து கண்டார்கள் ஆயிஷா தாலா கண்டு கொண்டார்கள் அலி ரு கண்டிருக்கின்றார்கள் அவருடைய அழகு சல்லா அலிசல்லம் அவருடைய அழகை மனிதர்களுடைய கண்களுக்கு தக்கவார் அல்லாஹால காட்டினார் அந்த கண்கள் எப்படி சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் மீது மகப்பத்து கொண்டதோ அந்த அளவுக்கு சல்லா அலிஸ்லம் அவருடைய அழகை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினார் அல்லாஹால அவர்கள் நெஞ்சை கிழித்துக் கொள்வார்கள் என்பதாக குறிப்பிட்டார்கள் அவர்கள் கைகளை அறுத்தார்கள் விரல்களை துண்டித்தார்கள் அலேசல்ல அழகை கண்டிருந்தால் அவர்கள் ஈரலை அறுத்துக்கொண்டிருப்பார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றனர் நம்மை போன்ற மனிதர் தான் என்று எப்படி சொல்லுவது மனிதர் தான் தோற்றத்திலே போன்ற இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு கால்கள் இரண்டு கைகள் ஒரு நாக்கு ஒரு மூக்கு இவை எல்லாம் இருக்கின்றன ஆனால் அந்தரங்கம் ரசூல்லா அலுவலம் அந்த இருக்கின்றது அது நம்மை போன்றது அல்ல என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் அப்பொழுதுதான் சல்லா அலி சொல்லம் அவர்கள் மீது மகப்பத்து வைப்பது இப்பொழுது கண்ட ஞானிகள் அவர்களை பற்றி ஏராளமான புகழ் பாடுகளை பாடுகின்றார்கள் சதபத்துள்ளா அப்பா வித்திரியாக என்ன அழகாக பாடுகின்றார்கள் என்ன அழகான பாடுகளை சொல்லி காட்டுகின்றார்கள் இருபத்தி எழுத்துக்களிலே ஒவ்வொரு எழுத்திலும் ஐந்து ஐந்து அடியாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பாடல்கள் மிக அற்புதமான கருத்துக்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள் கவுனி மதுஃபன் முசல்சலுன் இந்த வையகத்திலே இந்த பூமியிலே ரசூல்லாஹ் சல்ல அலி வசல்லம் அவர்களுக்கு நீண்ட நெடிய புகழ் கொண்டே இருக்கின்றது உதீமலூ பில் கவுனி மதுஃபன் முசல்சலூன் தொடரான புகழ் அது முடிவடைய முடியாது முமது எல்லாம் ஒன்றொன்றாக எண்ணப்பட்டாலும் கூட அலுவலம் அவர்களுடைய முடியாது எண்ணி முடிக்க முடியாது என்பதாக அவர்கள் பாடுகின்றார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான புகழுக்குரியவர்களாக சூழ்நாய் சல்லா அலே சொல்லம் அவர்களை அல்லாஹால படைத்திருக்கின்றனர் மனிதனுடைய தோற்றத்தையே முகமது என்ற வடிவத்தில் படைத்ததாக நான் முன்னாள் குறிப்பிட்ட ஷேக் அபுல் முவாஹிப் அஹமதுல்ல அவர்கள் சொல்லி காட்டுகின்றனர் மீன் தலை இருக்கின்றது அது மீமுடைய வடிவத்தில் வடிவத்தில் ஹேயினுடைய அந்த ஒரு வடிவம் மட்டும் இந்த கீழே உள்ள வளைவு இருக்காது அந்த தால் ஹே வடிவத்தில் உடல் இடுப்பு வரைக்குள்ள உடல் பகுதி இரண்டாவது மீமுடைய வடிவத்தில் இரண்டு கால்களும் தாலுடைய வடிவத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றது மனிதனை இன்சானை படைத்ததே முகமது வடிவத்தில் படைத்திருக்கின்றார் என்பதாக குறிப்பிடுகின்றனர் அவர்களுடைய மகத்துவம் எவ்வளவு இருக்கின்றது ஏராளமாக அதவே சொல்லிக்கொண்டே போலாம் ரெண்டு மூணு நேரம் கூட சொல்லலாம் இப்ப சில நோக்கங்களை சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஆக நான் வந்தது நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் எதற்காக நான் வந்தேனோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் அதற்காக சில விஷயங்களை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் ஆக அஸ்மச் சல்லல்லா அலிஸ்லம் அவருடைய மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டும் இரண்டாவதாக அந்த அஸ்மத் அந்த மகத்துவம் எவ்வளவு நம்முடைய மனதிலே குடிகொண்டு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் மஹபத் வரும் அலி வல்லம் அவர்களின் மீது அன்பு வைக்க வேண்டும் அந்த அன்பின் அடிப்படையில் தான் முதாப்ட் மூன்றாவதாக அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய தன்மை வரும் முதலாவது அஸ்மத் இரண்டாவது மஹபத் மூன்றாவது முதாபாளை பின்பற்றது இந்த மூன்று அவர்களை இரண்டாவது நாம் வைக்க வேண்டும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் உங்களில் எவரும் உண்மையாக ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று சொன்னால் உங்களுடைய மக்களை விட உங்களுடைய பெற்றோரை விட உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களை விடவும் என்னை நீங்கள் நேசிக்கும் வரைக்கும் நீங்கள் யாரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது எனக்கு ஈமான் இருக்கு நாம் அன்பு கொள்ளாத வரைக்கும் உண்மையான அன்பு கொள்ளாத வரைக்கும் நாம் உண்மையான மூமினாகவே ஆக முடியாது என்பது தெளிவான வாசகம் சொல்லி சொல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சஹிஹானா தெளிவான வாசகம் ரசூல்லாய் சொல்லுவல்லம் அவர்களை அன்பு கொள்ளுதல் என்றால் என்ன அது மனதைச் சேர்ந்தது மஹ்பத் என்பது மனதை சேர்ந்தது அது வேறு உறுப்புகளின் மூலமாக அதனை செயல்படுத்த முடியாது ஆக ஏ சொல்லப்படக்கூடிய முதாபத் ரசூல்லாய் சொல்லு அடைய சொல்லம் அவர்களை பின்பற்றுதல் இருக்கின்றதே அது வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக மகப்பத் வேண்டும் அந்த மகப்பத் என்பது அல்பில் இருந்து வர வேண்டும் அந்த அல்பு தெளிவு பெற வேண்டும் அல்பு தெளிவு பெற்றால் மகப்பத் வரும் அந்த மகப்பத்தின் அடிப்படையில் தான் முதல் என்ற செயல்பாடு வரும் நாம் அனைவரும் தலைவர் சொன்னார்கள் வெறுமனே இந்த விழாவை கொண்டாடி விட்டு போனால் மட்டும் போதாது மொழுது ஓதுவது விழாவை எடுப்பது இதுவெல்லாம் ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் சாதாரணமான ஒரு விஷயம் ஆனா அசல் விஷயம் என்னவென்று சொன்னால் எதை அல்லூல் நமக்கு சொல்லி இருக்கின்றார்களோ அதனை செய்ய வேண்டும் எதை வேண்டாம் என்று தடை செய்திருக்கின்றார்களோ அதை விட்டுவிட வேண்டும் இது அசல் விஷயம் இந்த அசல் விஷயத்திற்கு சில ஆதார அடிப்படையான சில விஷயங்கள் சில காரணங்கள் இருக்கின்றன அந்த விஷயங்களை நாம் செய்யும் பொழுதுதான் நாம் அமல் செய்வதற்குரிய வாய்ப்பும் வசதியையும் ஆர்வத்தையும் அல்லாஹத்தால உண்டாக்கி தருகின்றன அதுதான் இரண்டாவதாக உங்களுக்கு மஹபத் என்பது வேண்டும் என்பதாக சொல்லப்படுகின்றது ரசூல்லாய் சல்லா அலிவசம் அவர்கள் மீது எல்லாத்து வைப்பது எந்த பொருளும் தடையாக இருக்கக்கூடாது நமக்கு அல்லாஹு ஒரு ஆயத்தின சொல்லுகின்றான் நபியை நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது உங்களுடைய மக்களோ அசீரத்துக்கும் உங்களுடைய கூட்டம் குடும்பம் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய கூட்டம் குடும்பத்தினர்கள் நீங்கள் சம்பாதிக்கின்ற அப்படிப்பட்ட பொருள்கள் விடுமோ என்று நீங்கள் பயந்து பயந்து செய்யக்கூடிய வியாபாரங்கள் தருவனகா நீங்கள் விருப்பமாக குடியிருக்கக்கூடிய வீடுகள் ஏழு சொல்லு சகோதரர்கள் குடியிருப்புகள் அல்லாஹுவை விட அவனுடைய தூதரை விட அவனுடைய பாதையிலே போர் செய்வதை விட உங்களுக்கு ரொம்ப பிரியமானவைகளாக இருந்தால் பொருள்களும் உங்களுக்கு அல்லாஹை விட ரசூலை விட அல்லாவுடைய தியாகம் செய்வதை விட உங்களுக்கு பிரியமானவை கொண்டு வருவதை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள் என்பதாக சொல்லுகின்றார் எச்சரிக்கையும் கனிவும் சேர்ந்த வார்த்தை வாசகம் இது ஆயத்த நீங்கள் மீது மகப்ப வைக்க வேண்டும் அந்த மக்பத் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று அந்த செயல்களை விட்டுவிடக் கூடாது என்பது கருத்து பொருள்களையும் இந்த ஆயத்திலே அல்லாஹத்தாலா உள்ளடக்கி சொல்லி காட்டுகின்றனர் வந்தார்கள் வந்து சொல்லுகின்றார்கள் யார சூழல் நான் என்னை விட என்னுடைய பெற்றோரை அதிகமாக சொன்னார்கள் உடனே சொன்னார்கள் அப்படி அல்ல உமரே நீ உன்னை விட உன்னுடைய உயிரை விட என்னை அதிகமாக நேசிக்கும் வரைக்கும் நீயான் கொண்டவராக ஆக முடியாது என்று சொல்லி சொல்லம் உமர் அல்லா என்பதை சொன்னார் இப்படி சொன்னதுதான் தாமதம் உடனே உமர் அளி அல்ல சொன்னார்கள் சொல்படி கட்டுப்படுகின்றார் என்னை விட என்னுடைய உயிரை விட தாங்கள் எனக்கு நேசமாக இருக்கின்ற உடனடியாக சொன்னார் அவர்கள் ஒரு கருத்தோடு வருகின்றார்கள் அந்த கருத்தை நபி அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் நீ கொண்டிருக்கக்கூடியது நீ இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் இப்பொழுது உமரே இப்பொழுது ஈமான் கொண்டவராக இருக்கின்றதாக சொன்னார்கள் அந்த அல்லதுதான் உண்மையானுடையவராக நீர் இருக்கின்றீர் அல்லது அல் ஆன யாவர் உமரே இப்பொழுது என்னை நேசிக்க வேண்டும் என்ற புத்தி உனக்கு வந்ததா என்ற தோரணை அங்கே இருக்கு அவர்களை நம்முடைய அவருடைய உயிரை விட நபிஆரவர் மேலானவர் நபி மேலானவர் அந்த மேன்மை நம்முடைய அந்த மகப்பத்து ரசூல் அலி சொல்லம் அவர்களை பற்றி நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் இந்த மகப்பத்தின் மூலமாகத்தான் அவர்கள் உலகத்திற்கு வந்த நோக்கத்தை செயல்படுத்த முடியும் செயல்படுத்த முடியும் எதற்காக வேண்டிய அவர்கள் வந்தார்களோ அது இந்த மஹப்பத்தின் அடிப்படையில் தான் செயல்படுத்த முடியும் எந்த அளவுக்கு நபி அவர்களுடைய மஹப்பத் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் மஜ்ரூன் என்று ஒருவன் லைலா என்ற ஒருத்தின் மீது காதல் கொண்டான் வரலாறு தெரிந்தது எல்லாருக்கும் தெரியும் லைலா மஜ்ரூன் கதை அந்த மஜ்ரூன் இருக்கான அவனுக்கு பேரு கைசு உண்மையில அவனுடைய பேர் கைசு அவன் அந்த லைலாவின் மீது காதல் கொண்டதின் பைத்தியகாரன் இந்த சரித்திரம் சரித்திரமே அவருக்கு சேர்ந்து கூட்டு போய் திரையை பிடிச்சிட்டு நான் சொல்ற மாதிரி நீ சொல்லு யாருல இந்த லைலாவுடைய அந்த மகப்பத்தை விட்டு என்னுடைய கல்வை நீ திருப்பி விடுவாயாக அப்படின்னு சொல்லு சொல்லி கொடுத்தாரு இது கற்பனையான சம்பவம் அல்ல உண்மையில் நடந்தது இராக்கு பகுதியில பகதாதுடைய நகரம் அந்த பகுதியில அவங்க வாழ்த்துக்கிட்டு இருந்தா அந்த மனிதன் வாழ்ந்தான் அப்ப காபா கூட்டு போய் சொல்ல சொன்னா அவர் திரையை புடிச்சுக்கிட்டு அந்த மஜன ஒண்ணு சொன்னானா யார்லாம் என்னுடைய மனதை லைலாவின் மீதே நீ அன்பு கொள்ள செய்வாயாக அப்படின்னு சொன்னான் இவர் சொல்லி கொடுக்காரு திருப்பி திருப்பி சொல்லி கொடுக்காரு பல தடவை சொல்லி கொடுத்தாச்சு என்னடா நான் ஒண்ணு சொல்றேன் நீ ஒண்ணு சொல்றிய திருப்பி வேற மாதிரி சொல்றிய நான் சொல்ற மாதிரி சொல்ற நான் என்ன பாவா பண்ணுவேன் நான் நீங்க சொல்ற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனா நாக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா அப்படி காதல் கொண்டவன் லைலாவின் மீது காதல் கொண்டவன் அந்த ஊருக்கு போனான்னா லைலா இருக்கிற ஊருக்கு போவான் லைலா இருக்கிற ஊருக்கு போகும்போது லைலாவை பிடிச்சு சிலை பண்ணி வச்சுட்டாங்க வீட்டிலேயே இவன் பார்க்கவே முடியாது அதனால அங்க போகும்போது அந்த சோறு எல்லாம் முத்தமிடுவான் போய் அந்த வீட்டு சோரை முத்தமிடுவான் அங்க இருக்கூமிய முத்தமிடுவான் இருக்கக்கூடிய ஊருக்கு நான் வருகின்றேன் முத்தமிடுவேன் என்று சொல்லுகின்றான் அன்பு என்னுடைய உள்ளத்திலே கிடையாது வீட்டுக்குள்ள அன்பு எனக்கு அந்த பாருகின்றது அந்த அன்பு அலையின் மீது ஒவ்வொரு பூமி மனிதருக்கு இருக்கும் அவன் மவுத்தா போயிட்டான் மஜ்னூன்னு ஒரு பெரியார் அவனை கனவுல கண்டாரு நான் பாலையும் செய்யலையே லைலாவின் மீது லைலா லைலாட்டு அவன் மீது காதல் கொண்டே எந்த வேலையும் செய்யல என்ன செஞ்சான் என்ன ஆச்சரியமா இருக்குமே என்னை ஒரு முன் உதாரணமாக அல்ல ஆக்கி வச்சுனா அதனால என்ன மன்னிச்சிட்டேன் என்று சொன்னல்லா அலேசல்லம் அவர்கள் யார் யார் பேரன்பு கொள்ளுகின்றார்களோ பெரும் காதல் கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு மஜினூன் உதாரணமாக இருக்கின்றார் என்பதாக அங்கே அவர்கள் மீது அந்த அந்த மஹ்பத்து வைக்கணும் அலுவலம் அவர்கள் முன்னால் நான் சொல்லியபடிக்கு இந்த உலகத்திற்கு ரோஹாக இருக்கின்றார்கள் அல்லாஹத்த ரோகாக இருக்கின்றார்கள் அவர் எத்தனை வழிகளை காட்டி சென்றிருக்கிறார் அல்லாஹாலுக்கு அகிலம் முழுவதற்கும் ரஹமத்தாகவே தவிரவில்லை அனுப்பியிருக்கிறோம் என்று உறுதியிட்டு அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகின்றனர் அருட்பிரம்பாக இருந்தார்கள் வழிகளை காட்டிதமான வழிகள்ப்படி ஆக முடிய ஒரு மரத்தில் கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கிறான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கசை தான் கதை தான் ஆனா அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு அதனால மானை கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கிறான் சல்லிசலம் அந்த வழியா போகும்போது மானு சல்லலாலிசலவத்துல பேசுது மானு பேசுறது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க சில பேர் இப்ப கேக்குறாங்கல்ல நிறைய அது மாதிரி கேட்கக்கூடிய ஆளுகளை இருப்பாங்க சல்லாலிசலம் உலகத்தில் உள்ள எல்லா பாஷையும் கட்டுக் கொடுக்கப்பட்டிருந்தது ஊத்திட்டு அழிமல் அவ்வளீன வல்லாகிறீன் முன்னோர் பின்னோர் அனைவருடைய அழிமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்று சொல்லலா அலைசலம் சொல்லுகின்றார்கள் சல்லா அலிஸ்வலம் இங்கிலீஷ் பேசுவாங்க மலாய் பேசுவாங்க உருது பேசுவாங்க தமிழ் பேசுவாங்க எல்லா பாஷையும் பேசுவாங்க உலகத்திலுள்ள ரெண்டாயிரம் பாஷை இருக்கிறதாவது சொல்றாங்க உலகத்தில் ரெண்டாயிரம் மொழிகள் அத்தனை மொழியும் சல்லல்லா அலுவலம் அவர்களுக்கு தெரியும் அரபு நாட்டில் அவங்க இருந்ததுனாலும் அரபி பேசுனாங்க இப்ப மலாய்காரரு ஒருத்தர் நல்ல தக்குவாதாரியா இருக்கிறதா அவருடைய கனவுல வர்றாங்க சல்லல்லா அலிஸ்லாம் இதுல பேசுவாங்க மலாயில்தான் பேசுவாங்க அமெரிக்க நாட்டில் இருக்கிறவர்கள் போனாருன்னா அமெரிக்கா இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க ஆக சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு எல்லா பாஷையும் தெரியும் உலகத்தில் உள்ள மனிதர்களை பாஷை மட்டுமல்ல மிருகங்கள் பறவைகள் அத்தனை பாஷையும் தெரியும் அதற்கு எத்தனையோ சான்றுகள் இருக்கின்றன ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன அந்த மான் ரிப்போர்ட் செய்ததுல ஒரு வேடன் என்னை பிடித்து கொண்டு வந்து இங்கே கட்டி வைத்து விட்டான் வேட்டையாடி எனக்கு ஒரு குட்டி இருக்கின்றது அந்த குட்டிக்கு நான் பால் கொடுக்க வேண்டும் என்னுடைய மனுவிலே பால் சுரந்து இருக்கின்றது என்னுடைய குட்டியோ பசியால் துடித்துக் கொண்டிருக்கும் ஆகவே தாங்கள் அவிழ்த்து விட்டால் நான் என்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்து திரும்பி வந்து விடுகின்றேன் என்பதாக சலல்லா அலேஸ் அந்த மான் சொன்னதான் அவர்களுக்கு இங்கே இந்த மான் வேற ஒருத்தனுக்கு சொன்னோம் நான் அவுத்து விட்டேன்னா உத்தரவு இல்லாம நபியுடைய அந்தஸ்துக்கு தகுதியானது அல்ல ஆனால் அதே நேரத்துல அல்லாஹத்தாலா என்னை ரஹமத்து சல்லா அலி அல்லாஹாலா என்னை ரஹமத் என்று சொல்லியதன் காரணமாக இந்த மானுக்கு நான் இறக்கம் காட்டலன்னு சொன்னா நான் இருக்க முடியும் அவித்து விடுறதா வேணாம் உடனே சல்லேசல்லாம் அந்த மான்ட்ட திரும்பி கேட்டாங்க நீ கண்டிப்பா திருப்பி வந்து திரும்பி வந்திருவையா நிச்சயம் அரசு எல்லாம் நான் திரும்பி வந்துருவேன் என்று அந்த மான் ஒப்பு கொண்ட பின்னால் அவுத்து விட்டாங்க ஓடி போய் சல்லாம் அங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க போனது குட்டிக்கு பால் கொடுத்து திரும்பி வந்துருச்சு அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த வர்ற நேரத்தான் அந்த வேடனை வந்துட்டான் வந்த இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறான் சல்லா ஆலய சிலவர்கள் அந்த மனுஷன் சொல்றாங்க அந்த வேடன்ட்டு சொல்றாங்க நீ என்ன கொஞ்சம் மன்னிக்கணும் நான் உன்னுடைய அனுமதி இல்லாம உன்னுடைய பொருளாகி இந்த மான் அவிழ்த்து விட்டு அது என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்குச்சு அதனால என்றுல்லா அலை சொன்ன அந்த மனுஷனுக்கு அந்த குட்டிக்கு பால் கொடுப்பதற்காக வேண்டி இந்த மானுக்கு ரமத்தாக மாறினார்கள் இங்க இன்னொரு படிப்பினை இருக்குது அந்த மான் ஆறாவது அறிவை பெறாத ஒரு மிருகம் பகுத்தறிவை பெறாத ஒரு மிருகம் சொன்ன என்ன காப்போக்குறிவுல ஒரு ம கட்டுப்பட்டுது மனிதன் இன்சான் என்று சொல்லக்கூடிய கட்டுப்பட வேண்டும் என்பதை காட்டுகின்றது அவர்களுக்கு நாம் வாக்கு கொடுத்திருக்கின்றோம் வாக்கு உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமானோம் உங்களுடைய சொல்படி நான் நடக்கின்றேன் அல்லாருலாக்கு வாக்குறுதி மாதிரி ஆதி நாளில் நாம எல்லாம் அணுக்களாக உயிர் அணுக்களாக இருந்த நேரத்திலே அல்லாஹத்தேட்டன் நான் உங்களுடைய ரப்பல்லவா என்பதாக கேட்ட நேரத்தில் அலசு பிறப்பிக்கும் நான் உங்களுடைய ரப்பல்லவா என்று கேட்ட நேரத்தில் பாலு பலா நாம் எல்லாம் சொல்லியிருக்கிறோம் நீ நீ நீ ரப்பு தான். என்னுடையாட்டு அல்லாவுக்கு வழிபட்டவராக என்பதை சொல்லி அவருடைய கட்டுப்பட வேண்டும் என்பதை நமக்கு அங்கே அந்த மனிதருக்கு அந்த மானுக்கு ரகமத்தாக அதே நேரத்தில் வாதாவை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் உலக மக்கள் அனைவருக்கும் அவர்கள் அங்கே திகழ்கின்றார்கள் நீங்கள் சிறுநீர் கழிக்கும் பொழுது பழம் பழம் தரக்கூடிய மரங்களுக்கு கீழே நீங்கள் சிறுநீர் கழிக்காதீர்கள் என்று சொல்ல சொல்லுகின்றார்கள் பழங்கள் தரக்கூடிய மரத்திற்கு கீழே மாமரம் இருக்கு மாமரத்துக்கு சிறுநீர் கழிக்காதீங்க என்று சொல்ல மாலை சொல்ல சொல்றாங்க ஏன் சிறுநீர் கழிக்காதீங்க என்று சொன்னாங்க அந்த இடத்துல மாமரத்திற்கு கீழே சில மனிதர்கள் இழைப்பாறக்கூடிய நிலை ஏற்படும் அந்த வெயிலுக்காக வேண்டிய நிழலுக்காக வேண்டிய அங்கே வந்து தங்குவார்கள் சிறுநீர் கழிச்சுக்கிட்டே சொன்னா அந்த இடத்துல மனிதர்கள் தங்க முடியாது இப்போது மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய செயல்களை விட்டு நீங்கள் நீங்கிக் கொள்ளுங்கள் என்றாக சொல்லுகின்றார்கள் சரி அதே மாதிரி தொடர்ந்து பல மனிதர்கள் பல நாட்களுக்கு அந்த சிறுநீர் கழிச்சிக்கிட்டே இருந்தாங்க அந்த மரம் என்ன ஆகும் அந்த வேறெல்லாம் இத்து போயிடும் உப்பு தண்ணீர்ல கடுமையான உப்பு இருக்கக்கூடியது விஷ கிருமிகள் உள்ளது அந்த தண்ணீர் அந்த மரத்துல பட்டுப்பட்டு வேறு பட்டுப்பட்டு வேறு அழுகி போனோம்னா மரம் காய்க்காது மனிதர்களுக்கெல்லாம் பலன் தந்து கொண்டிருந்த அந்த பழங்கள் தடைப்பட்டு போயிடும் இப்போ சல்லல்லா அலிஸ்வலம் மரத்துக்கு அமத்தாங்க மரத்துக்கும் சல்லல்லா அலிஸ்வலாம் அமத்தாக இருக்கிறாங்க எும்பு பொந்துகளிலே நீங்கள் சிறுநீர் கழிக்காதீர்கள் ஆயிரக்கணக்கான எறும்புகள் இறந்து விடக்கூடும் எறும்பு கிராமத்தரும் அது பாம்பு பொந்தீங்க உள்ள இருந்து வெளியே வந்து கொத்திப்படும் இப்ப என்ன ஆகும் சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த மனிதர் இறந்து விடுவான் இப்போ மனிதருக்கு ரசூ அலி ரஹ் இப்படி ஏராளமான விளக்கங்கள் இருக்கின்றனங்கள் நபாத்தாத் தாவர இனங்கள் ஜமாதாத் தாது பொருள்கள் இவை மூன்று தான் இந்த உலகமே இந்த மூன்று வகையான பொருள்களுக்கும் ரசூ சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ரமத்தாக வந்து காரணமாக நமக்கு அப்படிப்பட்ட அற்புதமான ரமத்தை வழங்கியதன் காரணமாக சொல்லல்லா அலிஸ்வலாம் மீது மஹ்பத் வைக்க வேண்டும் கட்டாயம் வைக்க வேண்டும் மஹ்பத் இல்லையானால் நாம் உண்மையான அடிப்படையில் எழக்கூடியதுதான் முதாபாஜ் பின்பற்றுதல் என்பது சொல்லல்லா அலிஸ்லாமர்களை பின்பற்ற வேண்டும் அதுதான் நான் முதல்ல நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் இங்கு தொகை அல்லாஹுவே நீங்கள் பிரிய வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாவை நீங்கள் விருப்பம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய யாருக்காவது யாராவது ஒருத்தரு எனக்கு அல்லாவின் மீது மஹ்பத் இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா யாரும் சொல்ல முடியாது எனக்கு அல்லாவின் மீது பிரியம் இல்ல அப்படின்னு ஒருத்தருமே சொல்ல முடியாது அல்லாவின் மீது எனக்கு பிரியம் இருக்கின்றதே வாயிலையாவது சொல்லுவார் கல்விலையில் கூட நாக்களையாவது சொல்லித்தான் ஆகணும் கண்டிப்பா அல்லாஹின் மீது மஹ்பத் வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சொல்லுமாறு கட்டளையிடுகின்றனர் சொல்லுவார் என்னை பின்பற்றுங்கள் நபி அவர்களை பின்பற்றல் என்று சொன்னால் என்ன அத்தியாவூர் ரசூல் அல்லாவுக்கும் கட்டுப்படுங்கள் வழிபடுங்கள் ரசூலுக்கும் வழிபடுங்கள் என்று சொல்லுகின்றன அல்லாஹால பல இடங்கள்ல குரான் தெரியும் அத்திய உலாக அப்படிங்கிற ஆயத்து நிறைய வருது பல இடங்கள்ல வருது அல்லா தாலாவுக்கு வணங்குங்கள் வணக்கம் செலுத்துங்கள் அந்த கட்டுப்படுங்கள் அல்லாஹ் என்பதாக பொருள் செயலாற்று என்பதில் இருந்து அல்லாஹால நீங்கள் வழிபடுங்கள் கட்டுப்படுங்கள் அவன் சொன்னதை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இத்தப ஒரு ரசூலை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று பொருள் இந்த முதல் நீங்கள் வணங்குங்கள் என்று அர்த்தம் இருக்குது சஜிதா செய்யுங்கள் செய்யுங்கள் நன்மைகளை செய்யுங்கள் கருத்து அத்தனை அதுக்குள்ள இருக்கு ரப்பகும் நீங்கள் செய்யங்கள் செய்யங்கள் உங்களுடைய ரப்பணங்குங்கள் நன்மையை செய்யுங்கள் இவை அனைத்திற்கும் பெயர் எல்லாத்துக்கும் இருக்கும் ரசூல் சல்லா அலே சொல்லம் அவர்களை பற்றி அல்லாஹாலும் அவர்களுக்கு வழிபடுங்கள் என்று அர்த்தம் செய்யக்கூடாது வழிபடுங்கள் என்னை பின்பற்றுங்கள் சரி ரசூல்ல அலுவலம் அவர்களை பின்பற்ற எந்த விஷயத்துல பின்பற்று அதான் நம்ம இந்த பயானுடைய நோக்கமே அதான் முதல்ல சொன்னதெல்லாம் அதுக்கு அடிப்படையாக சில விஷயங்கள் இப்ப சொன்னதெல்லாம் சல்லா அலிவம் அவர்களை பின்பற்ற வேண்டும் எந்த அடிப்படையை பின்பற்ற வேண்டும் ஐந்து விஷயங்களிலே பின்பற்ற வேண்டும் அந்த ஐந்து விஷயங்கள் நம்மிடத்தில் இருந்தால் குரான் ஹதீஸ் அத்தனையும் நமக்குள் வந்துவிட்டன என்பதாக பொருள் எல்லா ஹதீசுடைய கருத்தும் எல்லா குரான் ஆயத்தினுடைய கருத்து மக்கள் வந்துருச்சு அப்படின்னு ஐந்து விஷயங்களிலே ரசூல் அஹ் சல்லா அலிவம் அவர்களை பின்பற்ற வேண்டும் ஐந்த ஐந்து விஷயங்கள் என்ன அபாயு கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ரசூல் அஹ் சல்லா அலிவம் அவர்களை பின்பற்ற வேண்டும் This audio was downloaded from tamilislamicmedia.com